பகுதி ஒன்று இருக்கம் இரத்தின முதலியார்க்கு வரைந்த திருமுகங்கள் திருமுகம் ஒன்று நட்பின் ஆர்வம் சிவமயம் அருள் அறிவு ஒழுக்கம் முதலிய சுபகுணங்களில் சிறந்த சிரஞ்சீவி இரத்தின முதலியார்க்கு சிவகடாட்சத்தால் தீர்க்க ஆயிலும் சகல சம்பத்தும் உண்டாவனவாக தமது சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் மகாராஜஸ்ரீ நாயக்கர் அவர்களுக்கு தற்காலமிருக்கின்ற தேக பக்குவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விசாரம் மிகவும் உடையவனாக இருக்கின்றேன் நான் அவசியம் இரண்டு அல்லது நான்கு மாதத்திற்குள் அவ்விடம் வருவேன் அதை நாயக்கர் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவசியம் வருவேன் தாங்களும் சாக்கிரதையோடு இருக்க வேண்டும் சிரஞ்சீவி நமசிவாய பிள்ளை அவ்விடம் படிக்க வேண்டுமென்று வருகின்றான் அவனை படிப்பின் விஷயத்தில் மாத்திரம் அடிக்கடி விசாரிக்க வேண்டும் தங்களுடையவும் நாயக்கருடையவும் ஷேம சரித்திரங்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் அவலம் கொள்ளுகின்றது ஆகலில் தெரிவிக்க வேண்டும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் இஃது சிரஞ்சீவி இரத்தின முதலியார் அவர்களுக்கு கொடுப்பது